நாட்டின் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆலு போகா இது வந்து பாம்பே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் ஆலு அதாவது உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ஒன்று கொடை மிளகாய் ஒன்று எண்ணெய் மூணு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மஞ்சப்பள்ளி கால் ஸ்பூன் உப்பு ருசி அவல் ஒரு கப் கொத்தமல்லித்தழி சிறிதளவு இஞ்சி ஒரு தொண்டு எலுமிச்சம்பழம் ஒன்று செய்முறை முதல்ல நம்ம ஆளு உருளைப்பழங்க வந்து வேக வச்சு வச்சிடலாம் அப்புறம் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருவோம் கொடை மிளகா நறுக்கி வச்சிடலாம் பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருவோம் அவள் வந்து தண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்தில் அதை எடுத்து வச்சுருவோம் அது ஊறணும் இல்லை ஊறினோம் உடனே எடுத்து வச்சிடலாம் ஊறின உடனே ஸ்டவ் பற்றி வச்சுருவோம் வானல் வச்சிடலாம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் அந்த உருளைக்கிழங்கு வேக வந்து வேக வச்சு உருளைக்கிழங்குக்கெல்லாம் அதை எடுத்து உதித்து அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா அதிலே கலந்து விட்டுடுவோம் குடை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம் நமக்கு சீஸ்னல் வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலுமே போட்டுக்கலாம் கேரட் பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு இஞ்சி துருவல் போட்டு வதக்கிக்கலாம் ராஸ் மல் போனதும் மஞ்சள் பிடி உப்பு போட்டுவிடுவோம் கலந்துட்டு இந்த அவல் அது தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சி இதை போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா டாஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு மேலே எலுமிச்சம் சாறு பழிஞ்சி விட்டுவிட்டோன்னா சிப்பாபானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆலு போக தயார் இது ஹெல்த்தி ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்